प्रपन्न पारिजाताय कृष्णाय विध्धि-पार्थ-सनातनम ிாத்தயத்த வேத்தைக்காணையா भगवान श्री தேஜஸ்விமவான் ஈஸ்வர ஜான நிஷ்டையை அடையறத்துக்காக ஈஸ்வரனுடைய விபூத்திகளை தியானம் பண்ணுறதுக்கு உபாயங்களை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் படிச்சுன்னு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சர்வபூதானாம் பீஜம் மாம் வித்தி மாம் சர்வபூதானாம் பீஜம் வித்தி அப்படி படிக்கணும் பார்த்தாங்கிறத அர்ஜுனோட பார்த்து கூப்பிடுறார் ஓ அர்ஜுனா சர்வபூதாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் மாம் என்னை பீஜம் வித்தி பீஜம்னா விதைன்னு அர்த்தம் என்னிடத்துல தான் எல்லா சிற்றுயிர்களும் பேருயிர்களும் சிற்றுயிர்கள்னா என்ன சிறிய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவர்களும் பெரிய உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவர்களும் யானை மாதிரி திமிங்கில மாதிரி எறும்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கு ஆகையினால எல்லா விதமான சரீரங்களுக்கும் ஜட பொருள்களுக்கும்னு சேர்த்துக்கலாம் நாம மற்ற இடத்துலையும் அதை சொல்லுவார் சனாதனம் பீஜம் சனாதனம் பீஜம்னு போட்டிருக்காரு பீஜத்துக்கு ஒரு விசேஷனம் கொடுத்துருக்கார் அடைமொழி அட்ஜெக்டிவ் சனாதனம்னா சிறந்தனம் மாறாத விதையாக இருக்கிறேன் எல்லா சரீரங்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் மாராத காரணமாக நான் இருக்கிறேன் அப்போ அதை தியானம் பண்ணணும் நாம் ஆக உண்மையிலேயே மெய்ப்பொருள் தான் அந்த மெய்ப்பொருளை இங்கே வேறு விதமாக சொல்கிறார் சைதன்யத்தை தான் சொல்கிறார் ஆக அழியாத மாறாத வித்தாக இருக்கேன் மற்ற விதையெல்லாம் மாறும் பரிணாமமாக இருக்கும் இந்த இடத்துல விவரத்த காரணம்னு அர்த்தம் பண்ணலாம் பரிணாமி உபாதான காரணம் வேத வந்து அழிஞ்சு மரமா மாறுற மாதிரி இங்கே இறைவன் அழிஞ்சு உயிர்களாகவோ உலகங்களாகவோ தோன்றது கிடையாது இறைவன் இல்லைன்னா இவைகள்லாம் புலப்படாது ஆகவே நிரந்தரமான மாறாத பிரபஞ்சத்துக்கும் காரணமானவனாக என்னை நீ தெரிந்து கொள் இப்படி ஒரு தியான முறை ஏற்கனவே முதல்ல சொன்னதான் இப்படி ஒரு கோணத்தில் சொல்கிற அபராப்ரகிருதி பராபிரகிருத்தியை சொல்கிற போதே இந்த கருத்து அமைந்திருக்கிறது அடங்கியிருக்கு இருந்தாலும் தெளிவாக இன்னும் மனசில் பதியணுங்கிறதுக்காக இந்த கோணத்தில் தியானம் பண்ணட்டுங்கிறதுக்காக உபதேசம் பண்ணுறார் புத்திமதாம் புத்திஹி அஸ்மி புத்திமதாம்னா பகுத்தறிவு நன்கு எவர்களிடத்தில் சிறந்து விளங்குகிறதோ சில புத்தி சக்தி ரொம்ப விசேஷமா இருக்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் அவர்களிடத்தில் அந்த புத்தி சக்தியாக இருக்கிறது பகவான் தான் இதை நாம் நமக்கு பொறாமை வரும் நம்மக்கிட்டே அந்த சக்தி இருந்ததுன்னா நமக்கு கர்வம் வந்துடும் ஆனால் இது பகவானோடது அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் ஒன்றும் வராது இந்த பொறாமையோ கர்வமோ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆகையினால புத்தி மதாம் நன்கு உடையவர்கள் பகுத்தறிவை நன்கு பயன்படுத்துபவர்கள் சிந்திக்கும் ஆற்றலில் சிறந்து விளங்குகிறவர்களுடைய சிந்தனை ஆற்றலாக நான் இருக்கிறேன் இதை தியானம் பண்ண வேண்டும் அப்புறம் தேஜஸ்வி நாம் அகம் தேஜகா அஸ்மி எல்லாத்திலையும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றனவோ நூலில் ஆடைகள் விளங்குகின்றனவோ அப்படி இறைவனிடத்திலே இவைகள் அமைந்திருக்கின்றன அந்த கருத்தை மறக்கக்கூடாது அந்த ஏழாவது ஸ்லோகத்தினுடைய கடைசி பாதம் ஒளி பொருந்தியவர்களிடத்தில் நான் ஒளியாக இருக்கிறேன் இந்த இடத்துல தேஜஸ்ஸுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஊக்கத்தோட மேலோங்கி செயல்படுற ஒரு ஆற்றல் தேஜகாங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் பிராகல்பியம் பவர்ஃபுல் டாமினேட்டிங் கெப்பாசிட்டி எல்லோரையும் மீறி மீறினா அதுக்காக கர்வம்னு அர்த்தம் இல்லை ஊக்கத்தோட நல்ல ஒரு செயல்படக்கூடிய சக்தி சொல்ல போனால் தலைமை பண்பு தலைமை பண்பு நன்றாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நன்றாக மக்களை எல்லாம் அரவணைச்சு தூண்டி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சில பேருக்கு இருக்கு எல்லாருக்கும் அது அமையாது ஆக அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர்களிடத்தில் அந்த ஆற்றலாக நான் இருக்கிறேன் தேஜஸ்வி நாம் அஸ்மி சாதாரணமாக தேஜஸ்ன்னு சொன்னால் முகத்தில் இருக்கிற ஒரு ஒளியை சொல்கிறோம் அந்த அர்த்தமும் இருக்கு ஆனா இந்த இடத்துல தலைமை பண்பு மிக்கவர்களிடத்தில் நான் தலைமை பண்பாக வெளிப்படுகிறேன் அந்த தலைமை பண்பை தியானம் செய்வாயாக என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பீஜம் மாம் சர்வூதாம் வித்தி பார்த்த புத்திர் புத்திமதாம் அஸ்மி